திருச்சிற்றம்பலம் நானாஜீவாத கட்டளை தவத்திரு சேஷாத்ரி சிவனார் அருளிய நாணாஜீவாத கட்டளை மூலம் ஒன்று சுத்த பிரம்மாயிருக்கின்ற சர்வ சாட்சியினிடத்திலே அக்னியில் சூடு போல அபிண்ணமாக ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி அவ்வதீத பிரம்மத்தில் அடங்கியிருக்கும் போது அதற்கு சுத்திரம்மம் என்று பெயர் ரெண்டு அந்த சக்தி விஜரும்பித்து சுத்த பிரம்மத்தை வியாபிக்கும் போது அப்ரம்ஹம் பறை வியாபகத்திற்குள் இருந்தபடியால் அதற்கு பரபிரம்மம் என்று பெயராம் மூணு லக்ஷண சூன்யமாயிருக்கின்ற இந்த சக்திக்கு பிரம்ம சந்நிதானத்தில் புருஷ சமூகத்தில் ஸ்திரீக்கு இன்பம் சந்தித்தார்போல அவிகிருத்த சத்துவரஜ்தமோ குணங்கள் உண்டாயின இவற்றுள் சுத்த இரஜிற்கு சித்துரூபசக்தி என்றும் சுத்த தமசிற்கு சத்ரூபசக்தி என்றும் பெயர் நாலு இவற்றில் காரணமாக ஆனந்த ரூபசக்தியுடனே பரபிரம்மம் கூடி சர்வானந்தம் என்னும் சுசுப்தி அவஸ்தையை அடையும் போது பரபிரம்மம் என்னும் பெயர் போய் பரமானந்தர் என்னும் பெயர் வந்தது இந்த பரமானந்தர் சித்துரூபசக்தியுடனே கூடி சர்வப்பிரகாசம் என்னும் ஸ்வப்னாவஸ்தையை அடையும் போது பரமானந்தர் என்னும் பெயர் போய் தேஜோமயர் என்னும் பெயர் வந்தது இந்த தேஜோமையர் சத்துரூபசக்தியுடனே கூடி சர்வ வியாபகம் என்னும் ஜாகிரத்தையை அடையும் போது தேஜோமயர் என்னும் பெயர் போய் பரிபூர்ணர் என்னும் பெயர் வந்தது அஞ்சு இந்த அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த பிரம்மத்தில் சுக்தியில் ரசதம் போல மூல பிரகிருத்தி என்னும் ஒரு சக்தி உண்டு அந்த சக்தி விகிருத சத்துவரச தாமசமாகிய முக்குணரூபமாக விரிந்து தோன்றும் ஆறு அம்மு குணங்களில் சத்வகுணம் மாயை என்றும் சர்வஜ உபாதி என்றும் ஈஸ்வரர் காரணசரீரமென்றும் சொல்லப்படும் அம்மாயையில் நிர்மல ஜல பிரதிபிம்பம் போல பிரம்ம பிரதிபிம்பம் சுலட்சணமாக உள்ளது அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் சர்வஜனாகிய ஈஸ்வரன் என்று சொல்லப்படும் ஏழு அச்சவகுணமாயை சத்வத்தில் சத்துவம் சத்வத்தில் இராஜதம் சத்வத்தில் தாமசம் என்னும் குண ஸ்வரூபமாயிருக்கும் அவற்றுள் சத்வத்தில் சத்துவம் பிரதானமாகும் போது அதில் பிரதிபிம்பமாயுள்ள ஈஸ்வரன் ஜகத்தை ரட்சிக்கின்றமையால் விஷ்ணுவென்றும் சத்வத்தில் இராஜதம் பிரதானமாகும் போது அதில் பிரதிபிம்பமாயுள்ள ஈஸ்வரன் ஜகத்தை சிருஷ்டிக்கின்றமையால் பிரம்மா என்றும் சத்வத்தில் தாமசம் பிரதானமாகும் போது அதில் பிரதிபிம்பமாயுள்ள ஈஸ்வரன் ஜகத்தை உபசம்ஹாரம் செய்கின்றமையால் ருத்ரன் என்றும் சொல்லப்படுவன் இங்கே நம் சத்வகுண கற்பனை கூறப்பட்டது எட்டு இராஜத குணம் அநேக ரூபமாய் பிரிந்து அவித்தைகளென்றும் ஜீவகாரண சரீரங்கள் என்றும் சொல்லப்படுவனவாய் ஒன்றற்கொன்று தாரதமியமுள்ளவைகளாய் இருக்கும் இவ் அவித்தைகளிடத்திலும் மலினஜல பிரதிபிம்பம் போல பிரம்ம பிரதிபிம்பங்கள் உள்ளனவாம் இப்பிரதிபிம்ப சைத்தன்யங்கள் கிங்கிங்யர் என்றும் சிதாபாசீவரென்றும் பிராக்யர் என்றும் சொல்லப்படும் ஒன்பது இவ்வித்தைகளும் இராஜதத்தில் சாத்வீகம் ராஜதத்தில் இராஜதம் ராஜதத்தில் தாமதம் என்றும் முக்குணுவரூபங்களாக உள்ளன இவற்றுள் இராஜதத்தில் சாத்வீகம் பிரதானமாகும் போது அதில் பிரதிபிம்பமாயுள்ள சிதாபாஷன் தத்துவஜான நிஷ்டனாவன் இராஜதத்தில் இராஜதம் பிரதானமாகும் போது அதில் பிரதிபிம்பமாயுள்ள சிதாபாசன் காம குரோத பரனாய் கர்மனிஷ்டனாவன் ராஜதத்தில் இராஜதத்தில் தாமசம் பிரதானமாகும் போது அதில் பிரதிபிம்பமாயுள்ள சிதாபாசன் சோம்பல் நித்நிறை மயக்கங்கள் உடையவனாவன் இங்கேனம் இராஜத குண சொல்லப்பட்டது தாமச குணமானது ஆவரணம் விக்ஷேபம் என இரண்டு சக்திகளாக தோன்றும் இவ்விரண்டில் ஆவரண சக்தியானது தத்துவானியும் ஈஸ்வரனும் தவிர மற்ற ஜீவர்க்கெல்லாம் சரீரத்ரயம் சிதாபாஷன் சாக்ஷி சைத்தன்யம் என்னும் இவைகளுள் ஒன்றற்கொன்றுள்ள பேதம் தெரிய ஒட்டாமல் மறைக்கும் இதனால் மறைப்பையுடைய ஜீவர்கள் இருபத்தி ஒன்பது தத்துவங்களையும் ஒருமைப்பாடாக நானின் ரபிமானிப்பர் இந்த அபிமானமே அகங்கார கிரந்தி என்றும் சம்சார பந்தம் என்றும் சொல்லப்படும் சத்குரு கடாக்ஷத்தால் இவ்வாவரணம் நீங்கி இருபத்தொம்பது தத்துவங்களில் ஒன்றற்கொன்றுள்ள பேதம் தெரிகிறதே முக்தி இப்படி ஆவரண சக்தியின் காரியம் சொல்லப்பட்டது பதினொன்று இனி விக்ஷேப சக்தி நின்றும் சப்ததன்மாத்திரையான ஆகாசம் தோன்றிற்று அதினின்றும் ஸ்பர்ஷ தன்மாத்திரையான வாயுவும் அதினின்றும் ரூபதன்மாத்திரையான அக்னியும் அதினின்றும் ரசதன்மாத்திரையான அப்புவும் அதினின்றும் கந்ததன்மாத்திரையான பிரித்திவியும் தோன்றின தமசில் சத்துவம் தமசில் இராஜசம் தமசில் தமசுர் எனும் இவைகள் அற்பங்கருவாக இருந்தமையால் அதன் காரியமாகிய ஐந்து பூதங்களும் முக்குணங்களுடனே தோன்றின இப்பூதங்களுக்கு தன்மாத்திரைகள் என்றும் அபஞ்சீகிருத்தங்கள் என்றும் முக்குண பூதங்கள் என்றும் சூக்ம பூதங்கள் என்றும் பெயர் சொல்லப்படும் பன்னெண்டு சூஷ்ம பூதங்களும் சூக்ம சரீரங்களும் ஸ்தூல பூதங்களும் தோன்றின எங்கெனமெனில் ஆகாசமாகிய ஐந்து பூதங்களின் சாத்விகாம் சத்தில் பூதத்து கொவ்வொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டி வைக்கப்பட்டது அந்தக் கரணமென்று சொல்லப்படும் இவ் அந்த ஆகாசத்தின் அம்சம் கூடியதற்கடையாளம் அந்த கரணமும் போல் சகலமான கேள்விகளுக்கும் இடம் கொடுத்து தரிக்கின்றது இப்படி தரிக்கின்ற விருத்திக்கு உள்ளம் என்று பெயர் வாயுவின் அம்சம் கூடியதற்கடையாளம் அந்தக் கரணமும் வாயுவைப் போல அலைகின்றது இப்படி அலைகின்ற விற்பிக்கு மனம் என்று பெயர் அக்னியின் அம்சம் கூடியதற்கடையாளம் அந்தக் கரணமும் அக்னியைப் போல ஈது இன்னதென்று விளக்குவிக்கின்றது இப்படி விளக்குவிக்கின்ற விற்பிக்கு புத்தி என்று பெயர் அப்புவின் அம்சம் கூடியதற்கடையாளம் அந்தக்கரணமும் அப்புவைப் போல விஷயங்களை பற்றி இழுக்கின்றது இப்படி இழுக்கின்ற விற்பிக்கு சித்தம் என்று பெயர் பிருத்திவியின் அம்சம் கூடியதற்கடையாளம் அந்தக்கரணமும் பிருத்திவியைப் போல கடினமாக நின்று நான் என்று அபிமானிக்கின்றது இப்படி அபிமானிக்கின்ற விற்பிக்கு அகங்காரம் என்று பெயர் பதிமூணு பின்னும் ஆகாயமாகிய பஞ்ச பூதங்களின் சாத்வீகாம்சத்திலே பூதத்திற்கொவ்வொரு மாத்திரை எடுத்து தனித்தனியே வைக்கப்பட்டது ஸ்ரோத்ராதிந்திரியங்கள் என்று சொல்லப்படும் இவைகளில் ஸ்ரோத்ரம் காது ஆகாசத்தின் அம்சமானபடியால் ஆகாசத்தின் குணமான சப்தத்தை மாற்றமறியும் துவக்கு தோல் வாயுவின் அம்சமானபடியால் வாயுவின் குணமான ஸ்பர்ஷத்தை மாத்திரம் அறியும் கண் அக்னியின் அம்சமானபடியால் அக்னியின் குணமான ரூபத்தை மாத்திரம் அறியும் நாக்கு அப்புவின் அம்சமானபடியால் அப்புவின் குணமான இரசஜத்தை மாத்திரம் அறியும் மூக்கு பிருத்திவியின் அம்சமானபடியால் பிருத்திவியின் குணமான கந்தத்தை மாத்திரம் அறியும் இப்படி ஐந்தும் ஒன்றோடொன்று கூடாதபடியால் ஒன்று மற்றொன்றின் குணத்தை கிரகிக்க அறியாது அந்தக்கரணம் ஐந்தும் ஒன்றாக கூடியதானமையால் ஐந்திந்திரியங்களினாலும் ஐந்து விஷயங்களையும் அறியும் அறியும் அந்தக்கரணம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து ிய பத்தும் சுவாம்சம் ஆனபடியால் ஞான சாதனமாயின 14. பின்னும் ஆகாயமாகிய ஐந்து பூதங்களின் இராஜதாம்சங்களில் பூதத்துக்கோரொரு மாத்திரை எடுத்து ஒன்றாக கூட்டி வைக்கப்பட்டவை வியானாதி பஞ்சவாயுக்களாம் இவைகளில் வாயு ஆகாசத்தின் அம்சமானபடியால் ஆகாசத்தை போல சர்வாங்கமும் வியாபித்திருக்கும் பிராணவாயு வாயுவின் அம்சமானபடியால் வாயுவை போல ஹிரதயத்திலிருந்து நாசிகாதி பரியந்தம் அலையும் அபானவாயு அக்னியின் அம்சமானபடியால் அக்னியை போல ஜடராக்னியாக உஷ்ணித்து கொண்டு குதத்தை பற்றி நின்று உண்ட அன்னபானாதிகளை ஜீரணிப்பிக்கும் சமான வாயு அப்புவின் அம்சமானபடியால் சரீர நடுவான நாபிஸ்தானத்தினின்று உண்ட அன்னரசங்களை அப்புவைப் போல இழுக்கும் உதான வாயு பிருத்திவியின் அம்சமானபடியால் கண்டத்தை பற்றி பிருத்திவியைப் போல கடினமாக நின்று உண்ட அந்தபானாதிகளை கடையும் இந்த ஐந்து வாயுக்களையும் அல்லாமல் வாந்தி பண்ணுவிக்கின்றது நாகன் என்றும் இமைத்து விழிப்பிக்கின்றது கூர்மன் என்றும் குறுகுறுத்து தும்முவிக்கின்றது கிரிகரன் என்றும் கொட்டாவி கொள்ளுவிக்கின்றது தேவதத்தன் என்றும் வீங்குவிக்கின்றது தனஞ்சயன் என்றும் வேறே ஐந்து வாயுக்கள் உண்டென்று சிலர் சொல்லுவார் இவ்வைந்தும் பிராணனுடைய தொழிலானபடியால் வேறல்ல பதினஞ்சு பின்னும் ஆகாசமாகிய ஐந்து பூதங்களின் இராஜதாம்சத்தில் பூதத்துக்கு ஓரொரு மாத்திரை எடுத்து தனியே வைக்கப்பட்டவை இவைகளில் ஆகாசத்தினிடமாக வாக்கு வசனிக்கும் வாயுவினிடமாக பாணி கை இடுதல் ஏற்றல் செய்யும் அக்னியினிடமாக பாதம் கால் நடக்கும் அப்புவினிடமாக பாயுரூ மலஜனங்களை வெளியில் தள்ளும் பிரித்திவியினிடமாக உபத்தம் சுகத்தை பண்ணும் இவ்வைந்து இந்திரியங்களும் தனித்தனியே இருக்கின்றமையால் ஒன்று மற்றொன்றின் தொழிலை செய்ய மாட்டாது வியானாதி வாயுக்கள் ஐந்து மாத்திரையும் ஒன்றாக கூடி கூடியதானமையால் கர்மேந்திரியம் ஐந்தின் வழியினாலும் ஐந்து தொழிலையும் செய்து முடிக்கும் இவ்வாயுக்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஆகிய பத்தும் இராஜதாம்சமானமையால் கிரியாசாதனமாயின பதினாறு அந்தக்கரணம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து வாயுக்கள் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து ஆகிய இருபது தத்துவங்களும் சூக்மசரீரம் என்று சொல்லப்படும் இச்சூக்ம சரீரத்தை மாயா பிரதிபிம்பராகிய ஈஸ்வரன் அவித்யா பிரதிபிம்பராகிய ஜீவர்கள் அநேக ராணமையால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சரீரமாக சிருஷ்டித்தளித்தான் இப்படி சூக்ம சரீர கற்பனை சொல்லப்பட்டது பதினேழு இனி ஸ்தூல பூத உற்பத்தி சொல்லப்படுகிறது மிஞ்சிய தாமதாம்சமாக இருக்கின்ற ஐந்து பூதங்களையும் ஒவ்வொன்றை இரண்டு இரண்டாகப் பகுத்து முதற்பாதி ஐந்தையும் ஒவ்வொன்றை நான்கு நான்காக பகுத்து இரண்டாம் பாதி ஐந்தில் தன் அம்சத்துடன் கூட்டாமல் மற்றைய நான்கு பூதங்களுடனும் பூதத்துக்கு அரைக்கால் அரைக்கால் மாத்திரையாக சேர்க்கின்றது பஞ்சீகரணம் என்று சொல்லப்படும் பதினெட்டு இங்கினம் பஞ்சீகரிக்கப்பட்ட ஸ்தூல பூதங்களில் ஆகாசத்தில் ஸ்பரிஷ ரூப ரச கந்தமாகிய நான்கு குணங்களும் வியாபியமானமையால் அதிருஷ்யமாம் நிஜகுணமாகிய சப்தம் திருஷ்யமாம் வாயுவில் ரூப ரச கந்தமாகிய மூன்று குணங்களும் வியாபிவ்யமானமையால் அதிருஷ்யமாம் காரணகுணமாகிய சப்தமும் நிஜகுணமாகிய ஸ்பர்ஷமும் திருஷ்யமாம் அக்னியில் ரசகந்தமாகிய இரண்டு குணங்களும் வியாபிப்யமானமையால் அதரிசியமாம் காரணகுணங்களாகிய சப்தஸ்பர்ஷமும் நிஜகுணமாகிய ரூபமும் திருஷ்யமாம் அப்புவில் கந்தகுணம் வியாபிப்யமானமையால் அதிருஷ்யமாம் காரணகுணங்களாகிய சப்தஸ்பர்ஷ ரூபமும் நிஜகுணமாகிய ரசமும் திருஷ்யமாம் பிருத்திவியில் காரணகுணங்களாகிய சப்த ஸ்பரிஷ ரூப ரச குணமாகிய கந்தமும் திருஷ்யமாம் பத்தொம்பது சூக்ம பூதங்களினின்றும் சூக்ம சரீரங்கள் தோன்றினார் போல பஞ்சீகரிக்கப்பட்ட ஸ்தூல பூதங்களினின்றும் ஆறு தத்துவமாய் நால்வகை பிறப்பாய் மூவகை ஜாத்தியாய் இருக்கின்ற ஸ்தூல சரீரங்கள் தோன்றின இவற்றுள் ஆறு தத்துவங்கள் ஆவன சர்மம் உதிரம் மாம்சம் மூளை இவைகளாம் நால்வகை பிறப்புக்களாவன ஜராயுஜம் கருப்பை அண்டஜம் முட்டை ஸ்வேதஜம் வியர்வை உத்புஜம் தாவரம் ஆகிய இவைகளாம் மூவகை ஜாதிகளாவன இக்கலோக பிரலோக புத்தியை தருகின்ற மானுட சரீரங்கள் உத்தம ஜாத்தியாம் பரலோக புத்தியை மறைத்து இகலோக புத்தியை மாற்றம் தருகின்ற பசுபக்ஷியாதிய சரீரங்கள் மத்திய ஜாத்தியாம் இருவகை புத்தியையும் மறைத்திருக்கின்ற மரங் கொடி செடி ஆதிகள் அதம ஜாத்தியாம் இருவது இப்படி பிரித்திவி தத்துவமாயிருக்கின்ற பூலோகத்தில் தோன்றுகின்றது ஓல அப்பு அக்னி வாயு ஆகாயம் எனப்பட்ட தத்துவங்களாய் நிற வரிசையாய் இருக்கின்ற பிதிர்லோக தேவலோக யக்ஷ கந்தர்வலோக சித்தலோகங்களிலும் சந்திரன் மற்றும் நட்சத்திரமாக தோன்றுகின்ற பிதிர்கள் சூரியன் முதலான தேவதைகள் யக்ஷகந்தர்வர்கள் சித்தர்கள் சரீரங்கள் உத்தம ஜாதியாம் காமதேனு ஐராவதம் அன்னம் கருடனாதீய சரீரங்கள் மத்திய ஜாதியாம் கற்பக விருஷம் பாரிஜாதமாதீய ஷரீரங்கள் அதம ஜாத்தியாம் இப்படி பிரகிருதி முதல் ஸ்தூல சரீரம் ஈராயுள்ள தத்துவங்களின் தோற்றங்கள் சொல்லப்பட்டன இருபத்தொன்று ஸ்தூல சரீரமே அன்னமய கோஷம் சூஷ்மசரீரம் மூன்று கோஷங்களாயிருக்கும் எங்கேனவெனில் பிராணவாயுவும் கர்மேந்திரியங்களும் கூடி பிராணமய கோஷம் மனதும் ஞானேந்திரியங்களும் கூடி மனோமய கோஷம் புத்தியும் ஞானேந்திரியங்களும் கூடி விஜானமய கோஷம் காரணசரீரமே ஆனந்தமய கோஷம் இப்படி பஞ்ச சொல்லப்பட்டன இருபத்தி ரெண்டு ஆறு தத்துவங்களாயுள்ள ஸ்தூல சரீரத்தில் இருபது தத்துவங்களாயுள்ள சூஷ்ம சரீரம் இருக்கின்றது அக்தெங்கெனெனில் அஃது எவ்விடம் எனில் கர்மேந்திரியங்களுள் வாக்கும் ஞானேந்திரியங்களுள் ஷிங்கவையும் வாயிலிருக்கும் உதானவாயுவும் மனதும் கண்டத்தினிலிருக்கும் பிராணவாயுவும் புத்தியும் ஹயத்திலிருக்கும் சமான வாயுவும் சித்தமும் நாபியிலிருக்கும் அபானவாயுவும் பாயுருவும்தத்தில் இருக்கும்ானவாயுவும்க்கிந்திரியமும் அகங்காரமும் சர்வாங்கமும் வியாபித்திருக்கும் உச்சியிலே உள்ளமும் காதினுள்ளே சுரோத்ரேந்திரியமும் கருவிழி நுனியிலே சக்ஷுவந்திரியமும் மூக்கு நுனியிலே கிரானேந்திரியமும் கழுத்துக்கு மேல் தனித்தனியே இருக்கும் கழுத்திற்கு கீழே கை கால் குக்யங்களில் பாணி பாதம் உபத்தம் மூன்றும் தனித்தனியே இருக்கும் இப்படி ஸ்தூல சரீர தத்துவங்கள் ஆறு அதில் குடிப்புகுந்த சுக்ஷ்ம தத்துவங்கள் இருபது ஆக தத்துவங்கள் இருபத்தாறும் பஞ்சபூதங்களின் காரியங்களானபடியினாலே ஒருமைப்பாடாக காரியசரீரம் என்று சொல்லப்படும் இருபத்தி மூணு அவித்தியில் சிதாபாசன் ஜாக்ரத்தில் இந்த இருபத்தாறு தத்துவங்களுடன் கலந்து நிற்கும் போது விஸ்வன் என்றும் வியாபகாரிகும் சொல்லப்படுவன் சொப்னத்தில் ஸ்தூல சரீரத்தை விட்டு அந்தக்கரணத்துடன் கூடி நின்றபோது தைஜசன் என்றும் பிராதிபாஷிக ஜீவன் என்றும் சொப்பன கற்பிதன் என்றும் சொல்லப்படுவன் சுசுப்தியில் காரிய சரீர தத்துவங்கள் இருபத்தாறையும் விட்டு காரணரீரத்தை மாற்றம் பொருந்தியிருக்கும் போது பிராக்யன் என்றும் பரமார்த்திக ஜீவன் என்றும் சொல்லப்படுவன் இப்படி ஜீவனுக்கு மூன்று சரீரங்களும் மூன்று அவஸ்தைகளும் சொல்லப்பட்டன இருபத்தி நாலு பிரம்ம சைத்தன்யமும் ஜாக்கிரத்துக்கு சாட்சியாயிருக்கும் போது ஜீவாத்மா எனவும் ஸ்வப்னத்துக்கு சாட்சியாயிருக்கும் போது அந்தராத்மா எனவும் சுசுப்திக்கு சாட்சியாயிருக்கும் போது பரமாத்மா எனவும் அவதாத்ரைய சாட்சியாயிருக்கும் போது ஞானாத்மா எனவும் கூடத்தரெனவும் சொல்லப்படும் இருபத்தஞ்சி ஈஸ்வரனுக்கு மூன்று சரீரங்களும் மூன்று அவஸ்தைகளும் சொல்லப்படுகின்றன கற்பித பிரபஞ்ச வடிவமாக தோன்றுகின்ற ஸ்தூல பஞ்சபூதங்களும் அவற்றில் தோன்றிய மூன்று ஜாதிகளாயிருக்கின்ற ஸ்தூல சரீர சமஷ்டியும் கூடி ஈஸ்வரஸ்தூல சரீரம் என்றும் விராட் என்றும் சொல்லப்படும் இதனுடனே கூடி ஜாக்ராவஸ்தையை பொருந்துகின்ற ஈஸ்வரன் வைஸ்வானரன் என்றும் இந்த இரு வகைக்கும் அதிர்ஷ்டான சைத்தன்யம் பிரம்மாவென்றும் சொல்லப்படும் இதனுடனே கூடி ஸ்வப்னாவஸ்தையை பொருந்துகின்ற ஈஸ்வரன் சூத்ராத்மா என்றும் இந்த இருவகைக்கும் அதிர்ஷ்டான சைத்தன்யம் விஷ்ணு என்றும் சொல்லப்படும் இந்த ஸ்தூல சூக்மமாகிய இரண்டின் வாசனையுடனே கூடியிருக்கின்ற மாயை ஈஸ்வர காரண சரீரம் என்றும் அவ்யாக்கிருதம் என்றும் சொல்லப்படும் இதனுடனே கூடி சுஷுப்திய அவஸ்தையை பொருந்துகின்ற ஈஸ்வரன் அந்தர்யாமி என்றும் இந்த இரு வகைக்கும் அதிர்ஷ்டான சைத்தன்யம் ருத்ரன் என்றும் சொல்லப்படும் இருபத்தாறு ஜீவன் தன் மூன்று அவஸ்தைகளிலும் தன் மூன்று சரீரங்களாயிருக்கின்ற இருபத்தேழு தத்துவங்களுடனும் நான் என்று கலந்து நிற்பது போல ஈஸ்வரனும் தன் மூன்றவஸ்தைகளிலும் தன் மூன்று சரீரங்களாயிருக்கின்ற முப்பத்திரெண்டு தத்துவங்களுடனும் கலந்து நிற்பன் ஜீன் தன் ஷரீரம் மாத்திரமே கலந்து ஈஸ்வரன் தன் சரீரமாகிய சகல சரீரங்களோடும் சகல பிரபஞ்சங்களோடும் கலந்து நிற்பன் இந்த இரு வகைக்கும் சாட்சியாயிருக்கின்ற பிரம்ம சைத்தன்யமும் சகல சரீரங்களிலும் சகல பிரபஞ்சங்களிலும் நிறைந்து அப்பாலும் பத்து திக்கையும் எல்லையற்றிருக்கும் இருபத்தேழு ஜீன் தன் ஸ்தூல சரீர விவகாரத்திற்கு கூடும் தத்துவங்கள் ஸ்தூல சரீர தத்துவங்கள் ஆறு சூக்மசரீர தத்துவங்கள் இருபது ஜீவன் ஈஸ்வரன் அவித்தை வித்தியை பிரம்மம் ஐந்து ஆக தத்துவங்கள் முப்பத்தொன்று சூக்ம சரீர விவகாரத்திற்கு கூடும் தத்துவங்கள் சூக்மசரீர தத்துவங்கள் இருபது ஜீவனீஸ்வரன் அவித்தை வித்தை பிரம்மம் அஞ்சு ஆக தத்துவங்கள் இருபத்தஞ்சு காரணசரீர விவகாரத்திற்கு கூடும் தத்துவங்கள் ஜீவன் ஈஸ்வரன் அவித்ய வித்யை பிரம்மம் அஞ்சு ஜீவ விவகாரத்திற்கு கூடும் தத்துவங்கள் ஜீவன் ஈஸ்வரன் பிரம்மம் மூணு சாக்சி விவகாரத்திற்குள்ள தத்துவம் சாக்சி ஒன்று இருபத்தி ஈஸ்வரன் தன் ஸ்தூல சரீர விவகாரத்திற்கு கூடும் தத்துவங்கள் சமஷ்டி ஸ்தூல சரீர தத்துவம் ஆறு சமஷ்டி சூஷ்ம சரீர தத்துவம் இருபது சமஷ்டி ஜீவன் அவித்யை ரெண்டு ஸ்தூல பூதம் அஞ்சு ஈஸ்வரன் வித்யை பிரம்ஹம் மூணு ஆக முப்பத்தாறு சூக்ம சரீர விவகாரத்திற்கு கூடும் தத்துவங்கள் சமஷ்டி சூக்ம சரீர தத்துவங்கள் இருபது சமஷ்டி ஜீவன் அவித்தை 2.. சூக்ஷ்மபூதம் ஐந்து ஈஸ்வரன் வித்யை பிரம்மம் மூன்று ஆக முப்பது காரணசரீர விவகாரத்திற்கு கூடும் தத்துவங்கள் ஈஸ்வரன் வித்தியை பிரம்மம் மூணு ஈஸ்வர விவகாரத்திற்கூடும் தத்துவங்கள் ஈஸ்வரன் பிரம்மம் ரெண்டு பிரம்ம விவகாரத்துக்குள்ள தத்துவம் பிரம்மம் ஒன்று இருபத்தொம்பது இந்திரிய கூடும் தத்துவங்கள் இந்திரியம் ஒன்று ஸ்தூல சரீர தத்துவங்கள் ஆறு அந்தக்கரணம் அஞ்சு வாயுக்கள் அஞ்சு ஜீவன் ஈஸ்வரன் அவித்ய வித்யை பிரம்மம் ஐந்து ஆக இருபத்தி மனோராஜ்ய விவகாரத்திற்கு கூடும் தத்துவங்கள் அந்தக்கரணம் அஞ்சு ஜீவன் ஈஸ்வரன் அவித்யை வித்தியை பிரம்மம் அஞ்சு ஆக பத்து இப்படி தத்துவங்களின் நிலை சொல்லப்பட்டது முப்பது இனி தத்துவங்கள் ஒடுங்குகின்ற வழி சொல்லுகின்றோம் சகல ஜீவர்களிடத்தினும் இருக்கின்ற ஸ்தூல சரீரங்கள் அனைத்தும் தமக்காதாரமான ஸ்தூல பூதங்களில் மடிந்து பூத்தமாத்திரமாக ஒடுங்கும் இந்த ஸ்தூல பூதங்களும் பஞ்சீகரணம் விட்டு தன்மாத்திரைகளான தாமச குண பூதங்களாக மிஞ்சும் அப்போது கேவலம் ஹிரண்ய கர்ப்பஸ்தை என்று சொல்லப்படும் முப்பத்தி ஒன்று சூக்ம சரீர தத்துவங்கள் இருவதும் கட்டுவிட்டு பூதங்களின் சாத்விக குணமும் இராஜத குணமுமாக ஒடுங்கும் அத்ங்கனவெனில் சகல பிராணிகளிடத்திலும் இருக்கின்ற அகங்காரமும் ஆக்ராணமும் உதானவாயுவும் உபத்தமும் பிரிதிவியில் ஒடுங்கும் சமானனும் பாயுருவும் அப்புவில் ஒடுங்கும் புத்தியும் சக்ஷுவும் அபானனும் பாதமும் அக்னியில் ஒடுங்கும் மனதும் துவக்கும் பிராணனும் பாணியும் வாயுவில் ஒடுங்கும் உள்ளமும் ஸ்ரோத்ரமும் யானனும் வாக்கும் ஆகாசத்தில் ஒடுங்கும் அப்போது பழையபடியே முக் குண பூதங்கள் ஆகும் இந்த அப்புவில் கரைந்து ஒடுங்கும் அப்புவும் அக்னியில் சுவரி ஒடுங்கும் அக்னியும் விளக்கு போல வாயுவில் அணைந்து ஒடுங்கும் வாயுவும் ஆகாசத்தில் ஓய்ந்து ஒடுங்கும் ஆகாசமும் விக்ஷேப சக்தியில் ஒடுங்கும் ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும் மூல பிரகிருத்தின் தமோகுணமாத்திரமாய் ஆலமரம் ஆலவிதையில் ஒடுங்கினார் போல பின்னும் ஒரு சிருஷ்டிக்கு வித்தாக அவித்தியினும் மாயையினும் ஒடுங்கும் முப்பத்தி மூணு இந்த மாயையும் அவித்தியும் அதி நுண்மையான மூல பிரகிருத்தி என்றும் விந்து தத்துவமாக ஒடுங்கும் அவ்விந்து தத்துவமும் பாம்பு பழுதை மாத்திரமாக ஒடுங்கியது போல தனக்கு பிரம்ம சைத்தன்யமாத்திரமாக ஒடுங்கும் முப்பத்தி நாலு இப்படி தோற்றி ஒடுங்கிய தத்துவங்கள் முப்பத்தைந்து அவையாவன பூத்தங்கள் 5 ஸ்தூல சரீர தத்துவங்கள் ஆறு சூக்மசரீர தத்துவங்கள் இருபது காரணசரீரமான மாயை அவித்யை ரெண்டு அவைகளில் பிரதிபிம்பமாயுள்ள ஈஸ்வரன் ஜீவன் 2 இவைகளாம் முப்பத்தஞ்சு இப்படி தோன்றி ஒடுங்கிய பொய்பொருள்கள் யாவும் மெய்ப்பொருளொன்றாகவே உளதெனவும் அதுவே ஸ்வபாவ சித்தமாகவும் நிஜமாகவும் இருக்கின்ற தன் எனவும் அறிந்தவனே பிரம்மஜானியாகிய ஜீவன் முக்தனாம் தத்துவங்களின் ஒடுக்கம் சொல்லப்பட்டது முப்பத்தாறு சத்துவம் முப்பத்தாறில் பூதம் ஐந்து மாயை ஒன்று மாயப்பிரதிபிம்பரான ஈஸ்வரன் ஒன்று பிரம்மம் ஒன்று ஆகிய இந்த எட்டும் சகல பிராணிகற்கும் சமுதாயமாக அனுபவிக்கப்படும் எங்கெனமெனில் சகலர்க்கும் பிரித்திவி இறக்கில் ஆதாரமில்லை அப்பு இறக்கில் குளிர்ச்சி இல்லை தேயு இறக்கில் பாகமில்லை வாயு இறக்கில் பிராணனியக்கமில்லை ஆகாயம் இறக்கில் அவகாசமில்லை மாயையும் மாயா பிரதிபிம்பரும் இறக்கில் சகல சமயங்கட்கும் தெய்வமில்லை பிரம்மில்லாமையின் சகலர்க்கும் அறிவில்லை ஆதலால் இந்த எட்டும் எல்லோருக்கும் சமுதாயமா முப்பத்தி ஏழு மற்றைய ரெண்டு தத்துவங்களும் அவனவனுக்கு பிரதக்காக அனுபவிக்கப்படும் அக்தெதனால் எனில் ஒருவனுக்கு ஸ்தூல சரீரம் இறக்கில் எல்லோருக்கும் இரவாதபடியினாலும் சூஷ்ம சரீரத்தில் ஒருவனுக்கு அங்க கைவல்யம் குறைவு வந்தால் எல்லோருக்கும் வராதபடியினாலும் முக்தராயிருந்த சுகர் வாமதேவராதியர்க்கு அவித்தியும் ஜீவனும் இறந்து போயிருக்க மற்றையோர்க்கெல்லாம் இரவாதபடியினாலும் இவ்விருபத்தெட்டு தத்துவங்களும் ருதக்கென்பதில் சந்தேகமில்லை முப்பத்தெட்டு இத்தத்துவங்கள் முப்பத்தாறில் எப்போதும் தானாகவே காணப்படுகின்ற தத்துவம் ஒன்று எப்போதும் தன கன்னியமாகவே காணப்படுகின்ற தத்துவங்கள் ஏழு தானாகவும் தன கன்னியமாகவும் அனுபவிக்கப்படுகின்ற தத்துவங்கள் ரெண்டு முப்பத்தொம்பது அக்தெங்கனம் எனில் அவத்தாத்ரய சாட்சியாகிய பிரம்ம சைத்தன்யம் எல்லா அவஸ்தைகளிலும் தானாகவே விளங்குகையினாலும் மற்ற தத்துவங்கள் போல தனக்கு அந்நியமாக காணப்படாதபடியினாலும் பிரம்ம சைத்தன்யம் ஒன்றுமே தானாக காணப்படுகிறது நாற்பது பஞ்சபூதம் மாயை மாயா பிரதிபிம்பராகிய ஏழும் தன்தன் தொழிலான பொருத்தல் பிண்டீகரித்தல் தகித்தல் உலர்த்தல் இடங்கொடுத்தல் தசாவதாரம் பஞ்சகிருத்தியங்கள் ஒரு காலத்தினும் தன் காணப்படாமையால் தனக்கன்னியங்களே அல்லாமல் தானாக மாட்டார் நாற்பத்தொன்று மற்ற ரெண்டு தத்துவங்களுள் நான் பிராமணனாதிய வருணத்தன் பிரம்மச்சரியமாகிய ஆசிரமி நான் ஆண் பெண் கருவல் சிவலை கட்டையன் நெட்டையன் நான் பருத்தேன் இழைத்தேன் என்று தானாக வழங்கப்படுகின்ற ஸ்தூல சரீரம் ஆறு தத்துவங்களும் மற்றொரு வேளையில் தனக்கு புறம்பு பட்டு என் மாடு, என் என்றார் போல சரீரம் பருத்தது இழைத்தது நரைத்தது என் சரீரம் பிறந்து இத்தனை நாளாயிற்று என்று வேறாக வழங்கப்படுகின்றமையினாலும் நான் கண்டேன் கேட்டேன் ஸ்பர்ஷித்தேன் வசனித்தேன் கொடுத்தேன் நடந்தேன் சங்கற்பித்தேன் நிச்சயித்தேன் இந்த பஞ்சத்திற்கு ஜீவித்தேன் என்று தானாக வழங்கப்படுகின்ற சூக்மசரீர தத்துவம் இருவதும் மற்றொரு வேளையில் தனக்கு புறம்பு பட்டு என் உடைமை என் வீடு போல என் கண் என் காது என் தொக்கு என் வாக்கு என் கை என் கால் என் மனம் என் புத்தி என் பிராணன் என்று வேறாக வழங்கப்படுகின்றமையினாலும் நான் அறியேன் நான் அறிவேன் என்று தானாக வழங்கப்படுகின்ற அமும் ஜீனும் மற்றொரு வேளையில் தனக்கு புறம்பட்டு என் அஜ்யானம் என் ஜீவன் என்று வேறாக வழங்கப்படுகின்றமையினாலும் இந்த இருபத்தெட்டு தத்துவங்களும் தானாகவும் தன கன்னியமாகவும் அனுபவிக்கப்படுகின்றனவாம் நாற்பத்தி ரெண்டு சங்கை இந்த ரெண்டு தத்துவங்களும் தானானால் சாட்சியைப் போல ஒரு தன்மையாக தோன்ற வேண்டுமே அல்லாமல் பஞ்சபூதங்களைப் போல தன கன்னியமாகத் தோன்ற நியாயமில்லை தன கன்னியமானால் எப்போதும் புறம்பாக தோற்ற வேண்டுமே அல்லாமல் தானாக வழங்கற்கு நியாயமில்லை தானுமாய் தன கன்னியமுமாய் இருக்குமெனல் இருட்டாதித்யன் என்றார் போலும் வெள்ளாள தீட்சிதன் போலும் மாம் எனில் நாப்பத்தி மூணு உத்தரம் விடை பரமார்த்தமாக தான் என்கின்றதொரு வகையும் அத்தியாசத்தினாலே தான் என்கிறதொரு வகையும் ஆக இருவகையும் உண்டு சாட்சி சைத்தன்யத்தை தான் என்கின்றது பரமார்த்தமல்லாமல் உபச்சாரமல்ல தன கன்னியமாகிய இருபத்தெட்டையும் தான் என்கிறது கட்டையை கள்ளனென்றார் போலும் பழுதையை பாம்பென்றார் போலும் புத்திரதாராதிகளை தான் என்றார் போலும் அத்தியாசமேயன்றி உண்மையல்லாமையால் விருத்தமன்றான் நாற்பத் நாலு ஆகையால் அஜான காலம் தொடங்கி தான் காணப்பட்ட தத்துவங்கள் ஏழு இப்படிப்பட்ட விவேகம் உண்டாகிய பின்பு தான் என்று காணப்பட்ட தத்துவங்கள் ரெண்டு ஆகிய இந்த 35 தத்துவங்களையும் அதற்குள்ள குணங்குறிகளுடனே கூடி காண்கின்ற அறிவானது கடத்தை பார்க்கின்றவன் கடத்துக்கு புறம்பாகவே இருந்து கடத்தை பார்க்கின்றது போல அவைகளுக்கு அந்நியமாகவே இருந்து அவைகளை அறிகிறதென்றும் முப்பத்தாறாம் தத்துவமாகிய அதுவே தான் என்றும் தானே பரமசிவம் என்றும் கலக்கமர தெளிந்தவனே சிவதர்ஷனமுடைய ஜீவன் முக்தனாம் இப்படி பிரம்மமே தாம் என்றும் மற்றைய முப்பத்தஞ்சு தத்துவங்களும் தம கன்னியமென்றும் பிரித்தறியாத அபிவேக்கிகள் அகங்கார கிரந்தியினாலே புத்திரதாராதிகள் தபிக்கின்றதை தாம் தபிக்கின்றோம் என்கின்ற மூட்டகரம் அறியாமை போல இந்த இருபத்தெட்டினுடைய தொழில்களையும் தம் தொழில்கள் என்று மயங்குகின்றமையால் இந்த இருபத்தெட்டினாலும் ஆர்ச்சிக்கப்பட்ட புண்ணிய பாவமாகிய கர்மங்களில் கட்டுப்பட்டு அந்த கர்மங்களின்படியே ஜனன மரணாதி சம்சாரங்களில் அடிபடுகிறோம் என்று மயங்குவர் நாற்பத்தாறு பிரம்ம சைத்தன்யமே தான் என்றும் மற்றைய தத்துவங்களும் தானல்ல என்றும் தெளிந்த விவேகியானவன் அகங்கார கிரந்தியற்றபடியினாலே இந்த இருபத்தெட்டின் தொழில்களையும் நான் செய்யவில்லை என்றும் இந்த இருபத்தெட்டும் பூஜிக்கின்றதை நான் பூஜிக்கவில்லை என்றும் திடப்பட தேறி மயக்கமற்றிருக்கின்றமையால் இந்த இருபத்தெட்டினாலும் ஆர்ச்சிக்கப்பட்ட புண்ணிய பாவங்களினின்றும் விடுபட்டு கர்ம சம்பந்தமில்லாமையால் ஜனன மரணாதி சம்சாரமில்லாமல் முக்தனாகி பிரம்மமாத்திரமாகவே இருப்பன் நாற்பத்தி ஏழு இவனை ஜீவன் முக்தன் என்றும் திருடப் பிரஜன் பிராமணன் என்றும் அதிவர்ணாஷ்டிரமி என்றும் வாசிஷ்டம் முதலிய சாஸ்திரங்கள் முறையிடுகின்றன சகலரும் இந்த தத்துவங்களை விசாரம் பண்ணி மோட்சம் அடைய கடவர் திருச்சிற்றம்பலம்